நடக்கும்ப அதை கட்டுபவர்களோடு கற்கள் எடுத்து சென்றார்கள் அப்போது அவர்கள் ஒரு வேஷ்டி அணிந்திருந்தார்கள் நபி சொல்லாஹும் அலிகி வசல்லம் அவர்களின் பெரிய தந்தை அப்பாஸ் அவர்கள் என் சகோதரனின் மகனே உன் வேஷ்டியை அவிழ்த்து அதை உன் தோல் மீது வைத்து அதன் மேல் கல்லை எடுத்து சுமந்து கொண்டு வரலாமே என நபி சொல்லும் அலகி வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் அவ்வாறே நபி சொல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் வேஷ்டியை அவிழ்த்து அதை தமது தோல் மீது வைத்ததும் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள் பின் நபி சொல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் நிர்வாணமாக ஒருபோதும் காட்சி அளிக்கவில்லை